பாடுகளை பாடல்கள்க்கிக் கொண்ட ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தடைக்கல்லே படிக்கல் ஸ்டெப்பிங் ஸ்டோன் வாசிக்க வேண்டிய பகுதி எப்ரேயர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் 5 முதல் 14 வசனங்கள் என் மகனே கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிக்ட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிக்ஷியாத புத்திரனுண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளையராயிருப்பீர்களே அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்சிக்கிறார் எந்த சிக்ச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் தூக்கமாய் காணும் ஆனால் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகிப்போகாமல் சுகமடையும் வடிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வை பண்ணுங்கள் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கத்தரை தரிசிப்பதில்லையே இன்றைய மனப்பாட வசனம் எப்ரீயர் ஐந்தாம் அத்தியாயம் எட்டாம் வசனம் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடிதலை கற்றுக்கொண்டார் தோ ஹி வாஸ் சன் யட்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 பாடுகள் இருந்தது. பள்ளிக்கூடம் என்று அவர் சென்றது ஓராண்டு கூட இருக்காது ஆயிரத்தி தொள்ளா எண்ணூற்றி முப்பத்தி தனது தொழிலிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி அரசியலிலும் படு தோல்வியுற்றார் அடுத்த ஆண்டும் தொழிலில் அவருக்கு பெரும் தோல்விதான் அவர் மனமுடிக்கவிருந்த பெண்மணி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி காலமானார் சபாநாயகராய் போட்டியிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் தோல்வி கண்டார் மனமான போது அவரது மனைவி அவருக்கு பாறம்தான் நான்கு குமாரரில் ஒருவன்தான் பதினெட்டு வயதை கடந்தான் மறுபடியும் பல அரசியல் போட்டிகளில் தோல்வி கண்டு முடிவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவ்வுலகில் தோல்வியே அடையாதவர் எவரும் இலர் கடவுளிடம் அன்பா இருக்கிறவர்களுக்கு எந்த தோல்வியும் முடிவானதும் For those of us who love God, no failure is final. தோல்விகள் இக்கட்டுகள் பாடுகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் இவை போன்ற யாவும் ஒரே வகையைச் சேரும் கடவுளுடைய ஆளுகையின் கீழ் the sovereignty of God இவையாவும் கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொள்ள நாம் சாதகமாய் பயன்படுத்தலாம் கடினமும் கண்ணீரும் நிறைந்த சூழல்கள் வழியே கடவுள் நம்மை கொண்டு செல்வதற்கான காரணத்தை எப்ரேயர் பன்னிரெண்டாம் அத்தியாயம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்மை பெற்றெடுத்த தந்தையர் நம்மை சிக்ஷிக்கும் அவர்களுக்கு நாம் பயந்து நடந்திருக்க நாம் வாழ்ந்திருப்பதற்காக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா இறைமகன் இயேசு மனுமகனாய் பாடுகளின் பாடசாலையில் கீழ்ப்படிதலை சிறப்பு பாடமாக எடுத்து நூறு மதிப்பெண் பெற்று தேறினார் எங்கிருக்கிறது எப்ரையர் ஐந்து ஒன்பது கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு போரணரானார் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சில சந்தர்ப்பங்கள் தவிர்த்து வாழ்க்கையில் தோல்விகள் பெரும்பாலும் திருவசனத்திற்கும் திரு சித்தத்திற்கும் நாம் கீழ்ப்படியாததினால் வருபவையே தோல்விகள் தான் நமது கவனத்தை கடவுள் பக்கம் மிக எளிதில் திருப்பிவிடும் தோல்விகள் நம்மை முழங்காலிட செய்யும் அடுத்தடுத்த தோல்விகள் நம்மை கடவுளுக்கு முன் முகங்குப்பெற விடச் செய்யும் தோல்விகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் தோல்வி அடையத்தான் கற்றுக்கொள்கிறோம் இஃப் லேர்ன் ஃப்ரம் fail. தான் செய்த முதல் காரில் ஹென்ரி போர்டு என்பவர் பின்னால் செல்லும் அமைப்பை அதாவது ரிவர்ஸ் பண்ற அந்த ரிவர்ஸ் கியர் அமைப்பை பொருத்தம் மறந்துவிட்டார் அந்த தவற்றை அதற்கு பின்னர் செய்யவில்லை திருப்பாடகனின் அனுபவத்தை கேளுங்கள் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உமது வார்த்தையை காத்து நடக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று வாழ்க்கையின் பெரும்பாலான தோல்விகளுக்கு பிரியமானவர்களை நாமே பொறுப்பு விழிப்புடனும் கவனத்துடனும் இருந்தால் அவற்றை எப்படி தவிர்க்கலாம் என்றும் நாம் கற்றுக்கொள்ளலாம் தோல்விகள் நமது திமிரையும் பிடிவாதத்தையும் அடித்து நொறுக்கி கீழ்ப்படிதலை எளிதாக்கும் ஃபெயிலியர்ஸ் பிரேக் அவர் அரகன்ஸ் அண்ட் மேக் obedience ஈஸி உங்கள் வாழ்க்கையிலே தடைக்கல்லா இருப்பது என்ன என்பதை சற்று கவனித்து பாருங்கள் திரும்ப திரும்ப வருகிற தோல்விகளையும் சற்று யோசித்து அலசி பாருங்கள் அவற்றிலிருந்து படிக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் சீக்கிரத்திலே படித்து விடுங்கள் கர்த்தர் சொல்லுகிற ஆணைகளுக்கு உடனே அடிபணிந்து விடுங்கள் அப்படி நீங்கள் செய்வீர்களானால் தடைக்கல்லே உங்கள் வாழ்க்கையில் படிக்கல்லாய் மாறும் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் will become ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் in your life உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா ஹெலன் கெல்லர் என்கிற அம்மையார் இரு கண்களும் தெரியாதவர்களாக இருந்தார் வாழ்க்கை வெறுத்து வாழ விருப்பமில்லாமல் வாழ்க்கை அவர்கள் ஏனோ என்று தூக்கி அறியவில்லை ஆக்கபூர்வமாக ஏதோ என்று செய்ய வேண்டும் என்று செய்து இன்றைக்கு கண்தெரியாத அத்தனை பேரும் வாசிக்கக்கூடிய பிரெயில் என்கிற மொழியை அவர்கள்தான் கண்டுபிடித்தார்கள் அவர்களுக்கு தடைக்கல் படிக்கல்லாய் மாறிவிட்டது ஏசு கிறிஸ்து குமாரனாய் இருந்தோம் தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டார் பண்ணுவோம் நல்ல ஆண்டு இந்த நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் பல சமயங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள தடைக்கல்கள் எங்கள் வாழ்க்கையிலே உள்ள அசௌகரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே இல்லாத சில காரியங்களை குறித்தே நாங்கள் புலம்பிக் கொண்டு எங்களை நாங்களே கர்த்தாவே பரிதபித்துக் கொண்டு முன்னேறி செல்ல முடியாமல் தடங்கி நிற்பது சகஜம் கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் நம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு தடைக்கல்லாக இருப்பவைகள் எங்களுக்கு முழுக்கள் போல் தெரிகிறவைகள் எங்களுக்கு பிரச்சனைகள் தோல்விகள் போல் எப்பொழுதும் எங்களை பயமுறுத்துகிறவைகள் இவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களுடைய ஒத்தாசையினால் கர்த்தாவே உம்முடைய ஆவியானவருடைய நடத்துதலினால் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை பாடங்களையும் நாங்கள் கற்றுக்கொண்டு இந்த தடைக்கல்கள் இந்த தோல்விகளை எல்லாம் படிக்கல்லாக மாற்றி வெற்றியின் மேல் வெற்றி ஜெயத்தின் மேல் ஜெயம் மகிமையின் மேல் மகிமை என்று நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் செய்வீராக தோல்வியிலேயே நாங்கள் தோண்டு போய் உட்கார்ந்து விடாதபடி தடைக்களை பார்த்தே நாங்கள் தயங்கி நின்று விடாதபடி எல்லாவற்றையும் தாண்டி முன் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் தடைகளை நீக்குகிறவர் நீர் முன்சலுகிறீர் ஆண்டவரே எங்களுக்காக வெண்கல கதவுகளை நீர் உடைப்பீர் என்று வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே அவற்றை அடையாளம் கண்டுகொண்டு உன் பக்கம் நெருங்கி நின்று உம் பாதங்களை பற்றி பிடித்து கொண்டு உமக்கு முழுவதுமாக கீழ்படிந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு எங்களை பலப்படுத்த ஒரு கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று அறிக்கை பண்ணி கொண்டு உம்மாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்க நீர் எனக்கு உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்